கோவிந்தா கோவி பகவானுடைய அவதார காரியமான ஒரு முக்கியமான விஷயம் கம்சனை முடிச்சாச்சு மல்லர்களை முடித்தாச்சு அம்மா அப்பா வந்து அவர்கள் கஷ்டப்பட வேண்டிய பீரிடு முடிஞ்சு போச்சு இனிமேல் ஒரு சௌக்கியம் தான் அப்படி இருக்கக்கூடிய தேவிக்க வசூதி அவர்களை அந்த காராகிரகமான ஜெயிலிருந்து விடுவித்து நமஸ்காரம் பண்ணி அவர்களுக்கு வந்து இந்த ஈஸ்வரங்கிற ஒரு பாவம் தெரிஞ்ச நாள் தத்துவஜானம் இருந்ததை பார்த்து தன்னுடைய மோகத்தை வைஷ்ணவ மாயை போட்டப்புறம் பண்ணார்னு பார்த்தோம் கடைசியில் அவர்களை வந்து சமாதானப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோம் ஒரு ஆவர்த்தி பார்த்துருவோம் ஆறுலேருந்து பற்றி ஒரு ஆவர்த்தி மூலத்தை சேவிச்சுட்டு அவர்கோம் அர்த்தத்தை பார்ப்போம் எஸ்தோ ஆமச்ச கல்ப ஆமன சனேனம் நியாத்தம் பிரேத்த சுமாசம் காரயி எஸ்தோ ஆத்மக்கல்ப ஆமன சனேனம் நியா பிரேத்த சுமாசம் காரயி மாதரம் பித்திரம் வந்தம் பாரா சாத்தியம் சுத்தம் சிஷுன் குரும் விம் பிரபஞ்ச கல்போ விசன் மரு मातरं पितरं सुतं மாதரம் பித்தரம் வாரியம் சாம்சுத்திஷு விம் பிரபஞ்சம் கல்போ விவசன் மூதாவத் நிச்சேசோ மோகமேத்தை வித்திவசமோ தன்னவல்பம் உனச்சேத்தோ மோகமேத்தை விதிக்காந்திவசா வாமர்ச்சோ தகத்த मातर्नो க்ளிஷதா தகத்த மாதர்னோ பரதந்தோ அக்குஷா க்ளிஷோத ஸ்ரீ சுகோபாச்ச இது மாஜா மனுஷிய ஹரேர் விஸ்வாத் பனோகிரா மோகித்தவங்கோப்பிய பரிஷ்வஜா புதொர்முதம் மாஜா மனுஷன் ஹரேர் விஸ்வாத் பனோகிரா மோகித்தவங்கோப்பிய பரிஷ்வஜா புதொர்முதம் பத்தாவது ஸ்லோகம் ஆறு கிழம்பத்து அர்த்தம் பார்ப்போம் இதுக்குதான் முன்னால ஒரு ஞாபகப்படுத்தினா இதே எட்டாவது அத்தியாயத்தில் அந்த எல்லாரும் பலராமனும் சேர்ந்து மற்ற கோபால சிறுவர்கள்லாம் எல்லாம் வந்து அம்மாமா விசுவதம்மாட்ட போய் சொல்கிறார்கள் மா கண்ணன் வந்து மண்ணு தி திங்குறான் அப்படின்னு ஒன்று வந்து காமிச்சார் இல்லையா வாயை திறந்து ஏதம் அந்தாத்மன்னு அப்போ மந்தாத்மன்னு கூப்பிட்டவள்கிட்ட வாயில் வையத்தை காண்பித்தானா அதுக்கப்புறம் பயந்து போயிட்டா அப்போது பார்த்தோடனே தன்னுடைய ஈஸ்வரத்துவத்தை காமிச்ச உடனே என்னாச்சு பார்த்தான் அவன் அப்புறம் வந்து அந்த இது வராது பாசமான ஒரு அன்பு குழந்தைகிட்ட தாய் பா குழந்த அன்பு வராமல் போடும் உடனே மாயை வீசினான் மாய் சின்ன குழந்ததுன்னு ரெண்டு வயசு குழந்தேன் அவனுடைய சங்கல்பம் சங்கல்பம் போதுமே அவன் சுரூப லட்சணத்தில் இருக்கான் எப்போ இன்னைக்கும் சுரூப லட்சணத்தில் இருப்பான் எப்பொழுது இருக்கான் அப்போ சர்ஜோ நட்டஸ்பிரு கோபின்னு பார்த்தோம் அதே மாதிரிதான் இங்கேயா நடக்கிறது அந்த வைஷ்ணவி மாயை உடனே தான் சொன்னார் அப்ப அதுதான் காமிச்சார் மாபூத் நிஜா மாயம் தத்தான ஜன மோகினி மாயா தத்தான ஜனமோகினி அந்த ஜனங்களை மோகிக்கக்கூடிய தன்னுடைய மாயை பிரயோகித்தான் கண்ணனை தான் பார்க்க முடிச்சு அதனுக்கு அது சர்வசாதாரணமாக அவனுக்கு இருக்கு நமக்கு அந்த மாயை போகிறதுக்கு அதில் எவ்வளோ ஜென்மங்கள் ஆறுதோ தெரியாது முடியாது அப்போ அதுதான் சுத்திகீதரை சொல்லார் ஜெய ஜெய ஜக்கியதாம் அஜாம் அப்படின்னு வராதுலையும் அந்த அடியன் சொல்றேன் அந்த போன பாகவதம் முதல் ரவுண்டில் நித்தியம் பாகவதத்தில் ஸ்ருத்திகீதையை பட அதை வந்து அதோடு போட்டு மல்லாடி என்னன்னோ பண்ணியாச்சு மல்லாடி தெரியாச்சு அப்போது ரங்கநாதனை பார்த்து சொல்கிறது எப்பா உனக்கு ஜெயந்தயம் ஏற்பட்டோம் இந்த அஜாம் மோகினி ஜெய ஜெய் ஜக்கி அஜாம் அப்படின்னு வருது அப்படிப்பட்ட அந்த மோகினி அந்த மோகத்தை அடைவிக்கிறார் அதை நீ ஜெயிப்பாய் ஆகணுன்னு அவன் தான் ஜெயித்திருக்க அவன் கண்ட்ரோலில் தானே இருக்கு நமக்கு தான் அது வந்து இது விலக வேண்டும் ஆனால் இப்போ இங்கே பண்ணார் அந்த மாயை போட்டார் அவர் அவ்வளோதான் அப்போது எந்த பிள்ளை சத்தனாக இருந்தாலும் சரீரத்தாலேயும் பணத்தாலையும் அம்மா அப்பாவுக்கு அண்ணன் போன்றான் அண்ணம் கொடுத்து விரத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்து இப்படி ஜீவன மார்க்கத்தை யார் கொடுக்காமல் இருக்கானோ அவன் வந்து மரணத்துக்கு அப்புறம் அவனுடைய மாம்சத்தையே சாப்பிட்றாப்புற செய்கிறார் இது நிச்சயம் அண்ணன் அவன் சொல்கிறானே அவன் வார்த்தை தான் அவன் வார்த்தை வேதம் அவன் வார்த்தை சாஸ்திரம் அவன் வார்த்தை தான் சமாஜம் அப்போது தாயையும் மாத்தாவையும் வயது முருந்து தகப்பனாரையும் பச்சிவரத்தையான பத்தியையும் குழந்தையான புத்தனையும் குருவையும் தன்னை சரணமடைந்த பிராமணனையும் யார் காப்பாற்றுவதற்கு சக்தி இருந்தாலும் காப்பாற்றுவத சக்தி இருந்தாலும் யார் ஒருத்தர் காப்பாற்றவில்லையோ அவன் வந்து மூச்சு விடக்கூடிய துருத்தி புணந்தான் புணம் மூச்சிருக்கூடிய மூ துருத்தி இருக்கு அந்த காலத்தில் வந்து இந்த ப பூசு பூசுவார்கள் அந்த இந்த ஈயம் பூசிறது ஈயம் பூசிறதுக்காக வாசலில் வந்து மண்ணை தோண்டி அதில் வந்து அந்த துருத்தியை வச்சு அந்த கறிக்கட்டையில் கறிகள் கறிகளால் கறியை வச்சு அதை போட்டு அதுக்கப்புறம் ஈயத்தை வந்து காய்ச்சி அதை லோ டெம்பரேச்சர்லேயே கரைஞ்சிடுது வந்து ஈயம் பூசுவார்கள் அதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய துருத்தி இருக்க காத்து பை அது மாதிரி தான் அர்த்தம் அர்த்தம் காப்பாற்ற நம்ம மூச்சுவிடக்கூடிய பணம் அது முன்னாலே அது மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ ஆகையால அகல் பையோ அசமர்த்தர்கள் சக்தி இல்லாதவர்கள் எப்பொழுதும் கம்சன்டேந்து நடுங்கின்றிருந்தவர்கள் உத்வேகனை செய்கிறதும் எப்போதும் என்ன பண்ணுவானோ தெரியாதேன் அடிப்பானோ குறை பண்ணுவானோ கை காலில் அடிப்பானோன்னா ஏற்கனவே ஜெயிலில் போட்டானே அதனால் குறை பண்ணுவானோ அப்படி நடுங்கி கொண்ட மனசு கொண்டவர்களானே அதனால் உங்களை வந்து நாங்கள் வந்து பூஜிக்காத புரிஞ்சோம் உங்களை காப்பாற்றாம போதும் அப்படி எங்களுக்கு பதினோரு வருஷம் ஏற்றே திவசாக பதினோரு வருஷம் வீணாக பூஜும் வீணாக பூஜை மா பா இப்படிப்பட்ட துஷ்டனான கம்சனால் மிகவும் வருத்தப்பட்ட நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் உங்களுக்கும் உங்களால் எங்களால் மிகவும் துன்பப்படுத்தப்பட்டேன் கஷ்டப்படுத்தப்பட்டேன் அவங்களால வருத்தி எடுத்துப்பட்ட உங்களுக்கும் கம்சன் பண்ண அதனால மற்றவர்களுக்கு நாங்கள் வசப்பட்டுக்கிறோம் பரதந்திரம் அவரெல்லாம் சுதந்திரர்கள் தான் ஆனால் பரதந்திரம் சொல்லிக்கிறார் அவர் அவன் இடத்துல சொல்லிப்பான் அவன் வந்து சுதந்திரனா இருந்து பதினோரு அந்த பிருந்தாவனத்திலையும் வசுக்களாக இருக்கக்கூடிய முன்னால் வசுக்களாக இருந்த அந்த யசோதா நந்தகோபுர்களுக்கும் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக அவனுடைய சுதந்திரத்தால் போயிருக்கான்னு பிரம்மாவனுடைய வரத்தை அனுசரித்து முன்னால் எட்டாவது அத்தியாயத்தில் பார்க்குறான் ஆனால் சொல்லிக்கிறது இங்கே பரதந்திரன் அந்நியர்கள் வசப்பட்டேன் அதனால் பணிபடி செய்யாமல் போயிட்டோங்க அதனால் எங்களுடைய அபராதத்தை மன்னிக்கணும் நீங்கள் நாங்கள் பண்ண தப்பு அபராதம் பாப்பத்தை மன்னிக்கணும் மாயா மனுஷம் வேஷம் மாயா மனுஷ வைக்கிறான் தைரித்து வந்திருக்கான் மாயா மனுஷரித்து இருக்கான் அப்படிப்பட்ட சர்வஸ்வரூபியாக இருக்கான் விஸ்வத்தையே ஆத்மா விஸ்வத்துக்கு ஆத்மாவாக இருக்கான் விஸ்வத்தை தரங்கட்டை வச்சுட்டு இருக்கான் அப்புறம் வைத்த சித்தாந்தை சொல்லிடுவோம் அதனால் என்ன வந்தது விஸ்வமே அவனுக்கு வந்து சரீரமாக இருக்கு அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனுடைய இப்படிப்பட்ட வார்த்தையால மயங்கி போய்ட்டார்கள் அத மயங்கிர வைஷ்ணவிம தத்தான ஜனமோகினி அந்த மாயை போட்டு மயங்கி போன தேவிக்கு वसुदेवர்களும் மடியில் ஏத்தி வெச்சின்ட குழந்தைகளை தழுவிந்து ஆழிகனம் பண்ணி சந்தோஷப்படின்றார்கள் கண்ணேறி விட்டார்கள் அப்படியே கொஞ்சினார்கள் கொஞ்சன அவ்ளதான் விஷயம் ஓகே அடியா அடியன் வந்து அடிய என்னுடைய பேரனை கொஞ்சினா அதுதான் மோகினி ஜனமோகினி அதுதான் ஜனமோகினி அதுதான் பண்ணுறது விவரம் பார்ப்போம் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு திறமை இருக்குது சக்தி இருக்குது பராக்கிரமம் இருக்குது இது இருக்கக்கூடிய ஒரு புத்திரன் சரீரத்தாலையும் பணத்தாலையும் செல்வத்தாலேயும் ஐஸ்வர்யத்தாலையும் என்னென்ன வத்துக்களுக்கும் இல்லாவற்றாலையும் அந்த பெற்றோர்களுக்கு அம்மா அப்பாக்களுக்கு தாய் தந்தையர்களுக்கு மாதாபித்திரக்களுக்கு பணிபடை அவன் இறந்தப்புறம் அவனுடைய மாம்சத்தை அவனே சாப்பிட வேண்டும் இது சத்தியம் உண்மை அவன் சொல்கிறான் கண்ணன் சொல்கிற வார்த்தை கண்ணன் சொல்கிற வார்த்தை அவன் வேதம் அவன் சொல்கிற வார்த்தை தான் வேதம் அது இங்கே வந்து ஜகத்குரம் கிருஷ்ணன் வந்தே ஜகத்குரம் கிருஷ்ணன் வந்தே ஜகத்குரம் அவன் சொல்கிறது தான் வார்த்தை அவன் வந்து பின்னால் கீதை சொல்ல போகிறான் அதனால் வயசு முதிர்ந்த பெற்றோரையும் பத்தியவிரதையான வயசு முதிர்ந்தையும் வயசாக எடுத்த முடியல அப்படிப்பட்ட அப்பா அம்மாவையும் பத்தியவிரத்தையான மனைவியும் குழந்தையான புத்திரனையும் குருவையும் தன்னை சரணமடைந்த பிராமணனையும் பிராமணனையும் தன்னை சரணமடைந்தவர்களையும் அந்த ஒரு சந்தர்ப்பமும் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சக்தியும் தனக்கு வேண்டிய அதுக்குண்டான ப பராக்கிரமம் சக்தி அதாவது திரைவிய சக்தி சரீர சக்தி எல்லா விதமான சக்தியும் இருந்தும் யார் காப்பாற்றலையும் அவள் வந்து உசுரோடு இருக்கக்கூடிய பணம் உயிருள்ள சவம் உயிர் உசுரோடு இருக்கக்கூடிய பணம் அது துருத்தி தான் அர்த்தம் துருத்தி மாறும் சக்தியும் எல்லா விதத்திலையும் சக்தினா திரவிய சக்தி சரீர சக்தி மற்ற பலவிதமான சக்திகளை தான் இப்போ வந்து இந்த ஒரு கலியுகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன வேணுமோ அந்தக்கு உண்டான சக்தி விளவும் அதுக்குண்டான வாய்ப்பு சந்தர்ப்பம் அதுக்குண்டான பயம் வேண்டிய அவசியம் இருக்கிற போதும் யார் வந்து எப்படி எப்பொழுதும் கம்சன்ட்டை பயந்து நின்றதால் உங்களுக்கு நாங்கள் பணிவிட பண்ண முடியும் கம்சண்ட்டை பயந்துன்னு அவர் சொல்லிக்கிறார் ஏன்னா பதினோரு வருஷம் தனியாக இருந்தாங்க கம்சண்ட்டை பயந்து என்னதுனால உங்களுக்கு பணிவிடைய கைக்கரியம் பண்ண முடியாத எங்களுக்கு இது பதினோரு வருஷம் வேஸ்ட்டாக போடுது வீணாக போடுத்து பிரயோஜனாக போடுது அதனால் தகப்பனாரே ஆ தாயே அம்மா அப்பா அதனால் நாங்கள் இந்த பதினோரு வருஷம் உங்கள் மற்றவருடைய ஒரு பாதுகாப்பில் மற்றவர்களுடைய போஷணத்தில் மற்றவர்களுடைய பாது இதில் ஒரு தயவில் இருந்தோம் கெட்டவனான கம்சனனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீர்கள் ரொம்ப துன்பப்பட்டீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு பணிவடை கைக்காரியம் பண்ண முடியாமல் உங்களோட கூட இருந்து உபகாரம் பண்ண முடியாமல் போனதுலேருந்து எங்களுடைய தப்பை நீங்கள் மன்னிக்க வேண்டும் பொறுத்தருள வேண்டும் எங்களுடைய பாப்பத்தை தப்பை நீங்கள் மன்னிக்க வேண்டும் சொன்னார் சுகர் சொல்கிறார் இப்படி மாயையால் தானே உகந்து மாயை ஏற்றுக்கொண்டு அவனை அத சொல்கிறான் அவனுடைய வசத்தில் மாயை வச்சிருந்து சம்பவமாக உபயோகிக்குவேன் அப்படி மாயையால் தானே உகந்து மனுஷ ரூபத்தை எடுத்துக்கொண்ட லோகத்திற்கு ஆத்மாவா இருக்கான் லோகத்திற்கும் ஆதாரமாக இருக்கான் லோகத்திற்கு ஆத்மாவா இருக்கான் அப்படிப்பட்ட ஹரி கிருஷ்ணன் நாராயணன் வாசுதேவனுடைய அழகான மதுரமான நைனம் மதுரம் அசிட்ட மதுரம் வதனம் மதுரம் வச்சனம் மதுரம் வச்சனம் மதுரம் வச்சன மதுரம் அழகான பேச்சு வசன மதுரத்தில் மயங்கி போன தேவக்கு வசுதேவில் மாயை போட்டாச்சு மாயை மாயை வலைய வீசியாச்சு தேவகி வசூடியையும் முன்னால் எப்படி அந்த யசோதை உடனே க வாயில் விரலை விட்டு மண்ணை கீழே போட்டு உடனே அவனை ஆலிங்கனம் பண்ணி பால் கொடுத்து கொஞ்சினாலோ அப்படி தேவகி வசூடி அவரும் இப்பவும் அவர்களை மடியில் வைத்து கொண்டு அனைத்தனர் கொஞ்சினார்கள் சந்தோஷப்பட்டார்கள் கொஞ்சினார்கள் அப்படி கண்ணால் கன்றால் அப்படி ஆனந்த கண்ணீர் விட்டு பேசவே என்ன மேலே பதினொன்றாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் நிஞ்சு ஊச்சன் பாக்கண்டோ விமோஸ்வாசிய பகவான் தேவி கேஷு தான் சிஞ்சோ அஸ் தாரா ஸேகப்பசேனாவஜன் பாஷ்போ விமோ சிஞ்சோ அஸ் தாராபி ஸ்ஹபாசேனாவு நச்சுரூத்தோராஜன்னா விமோத்தம் ஏமாஸ்வாசிய பித்தரோ பகவேஸ்வர மாதம்தூகிரம் யூனோத் நிறம் எவ்மாஸ் பித்தரோ பகவன் தேவீசு மாதம்தோரேனோம் அகச்சாஸ்மன் மாராஜ பிரஜாஞா பாத்தய நாசித்தம் நபனே அகச்சாஸ்மன் மகாராஜ பிரஜா சாஜா அஹதி யாதிஷா பாத்த எது நாசவியம் நயித்தீ விபுாரியலிம் ஹர்த்தியவன்துமுதே நயிபோ விபுாரலிம் ஹர்த்தி அவனே நபி கம்சையு அன்ப மது தாச குக்கா சாதி சம்பாதி கம்சைய இது வஷஷ்டிகந்த மது தாசார பதினஞ்சு பதினஞ்சாவது மறுபடியும் சிஞ்சோ வச்சு விஞ்சு ஊச்சோராஜன் பாக்கோமோ சிஞ்சோ வுதாரா ஸ்னேப்பசேனோ ராஜன் பாக்கோமோ எவமாஸ்வீ பகவீசர மாதம்தூரம் இதூ நமக்கிருபம் எவமாஸ்வீ பகவீசர மாதம்தூகிரம் இதூ நாம கரோ அகச்ச அன் மாரா பிராஜா அகதி யாதிஷா பாத்த யுபி நாசித்தம் நபாசனே அகச்சா அஸ்மன் மாராஜ பிரஜா மயிபீனோ விபுாரியாக பலிம் அவனிமுதிப்பயி மிரசீனே விபாரியலிம் பலிம் அவனராதிதினாதிசம்பாக்கம் சபையுஷிக மதுதாசிகா சர்வான் சொக்யாதி சம்பந்தானே திக்வியாக்கம் சுமயா குலானே இது விருஷ்டிக அந்த மதுதாசார்க்கு குக்ராதிக்கான பதினஞ்சாவது ஸ்லோகம் இப்படி சுக பிரம்மணிகள் சொல்றார் அந்த தேவக்கிய வசுதேவர்களும் மாயையில கிருஷ்ணனுடைய மாயையில அவன் தன்னுடைய மாயை தன் வசம் வச்சுண்டு மானுஷ ரூபம் எடுத்துக்கொண்டு வந்த அந்த பரமாத்மாட்ட கிருஷ்ணனுடைய வசனம் மதுனும்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளில் மயங்கி போய் மடியில் ஏற்றி வச்சுட்டு குழந்தைகளை கொஞ்ச ராப்பில் கொழஞ்சி சந்தோஷமடைந்து கண்களில் ஜெல ஜலம் விடுறார்கள் ராஜனே ஆனந்த பாஷ்பம் அப்படி ஆனந்த பாஷ்பம் அப்படியே விடுறார்கள் அப்படி அந்த ஆனந்த பாஷ்பம் பெருக்கால் அபிஷேகம் செய்கிறார்கள் அதனால் அன்பு ஸ்நேகம் பாசத்தால் கட்டுப்பட்டவர்களாக மோகமடைந்தவர்களாக அது இருந்து கொண்டும் அதாவது கண்ணன் வளராமன் ரெண்டு பேர்ட்டு மோகமடைந்தவர்கள் கண்ணீரால் தடப்பட்ட கண்ணீர் க கண்ணில் கண் ஜலம் வருது வாக்கு அப்படியே கண்டத்தை அடைச்சிருக்கு இன்னும் பேசினேன் அப்படியே அப்படியே கட்டிக்கொண்டார்கள் கண்ணில் ஜலம் விட்டு குழந்தைகளை நல்லபடியாக பார்த்தோண்டப்பா அப்பாடா நல்லபடியாக இருக்கார் சுயமாக இருக்காரு அப்படின்னு பார்த்தார்கள் தேவகிய கிருஷ்ணன் இப்படி அம்மா அப்பா அப்ப சமாதானப்படுத்திட்டும் அவர்களை வந்து ஜெயிலேருந்து விடுவிச்சாது ஃப்ரீயாக இருக்கு அவருக்குன்னு வீடு இருக்கு அவருக்குன்னு எல்லாம் இருக்கு சொத்து சொந்தம் இருக்கு இருந்தாலும் விடுவிச்சிட்டு அவர்களை சமாதானப்படுத்தும் குழந்தைகள் ஆச்சேன்மான பிடிச்சிடும் உக்ரசேனர் அம்மாவுனுடைய பெரியப்பா ஏதாவது அம்மாவுடைய அப்பா தேவகன் தேவக்கன் வந்து தேவக்கியனுடைய தகப்பனார் தேவகன் தேவக்கனுடைய அண்ணா உக்ரசேனர் முன்னாலே பார்த்துக்கோம் எங்க பார்த்தோம் ஒன்பதாவது ஸ்கந்தம் கடைசி முடிகிற போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு அத்தியாயங்களில் இந்த வம்சத்தை பற்றி நிறையா சொல்லியாச்சுங்க அது சொல்லியிருக்கோம் அப்போது பெரியப்பா அம்மாவுக்கு பெரியப்பா அவருக்கும் அதே மாதிரி தானே மாத்தா மகர் தான் அப்படிப்பட்ட உக்ரசேன் அவர் கம்சனுடைய அப்பா காதாக வந்து துளுக்கம் மாதிரி ஆகிடுச்சு துளுக்கம் மாதிரி வந்து அப்பா ஜெயிலில் போட்டாங்க உங்களுக்கு படிக்கலைன்னா நான் என்ன பண்ணிட்டோம் உண்மையை சொல்கிற போது புரிஞ்சுக்கலன்னா என்ன பண்ணிட்டோம் அதாவது தப்புதான் அறுபது ஐம்பது வருஷம் சரித்திரங்களை மாற்றி எழுதியிருக்கார்கள் யார் யார் எழுதியிருக்கார்கள் இந்த கம்யூனிஸ்டுகள் துடுக்கர்கள் இவர்கள் கண்ட்ரோலாக காங்கிரஸ் பண்ணி சுத்தமாக மாற்றி வச்சுருக்கோம் அதனால் உண்மையான விஷயமே மறைக்கப்பட்டது வந்து பார்க்க போனால் இந்த காந்தி ஒரு முசல்மான் புரிஞ்சுக்கலன்னா புரிஞ்சுக்கணும் அவர் வந்து முஸ்லீம்களுக்கு சப்போர்ட்டாக எல்லாம் பண்ணியிருக்கார் அந்த ஒரு ஐம்பது வருஷத்துல காங்கிரஸ் ஆட்சியில எஜுகேஷன் மினிஸ்டர் துளுக்கண்கள் அவர்கள் மாற்றி வச்சிட்ட துளுக்கண்கள் அப்பாவே ஜெயில போட்டு ஜெயில போட்டன் அப்படி இருந்த உக்ரசேனரை மறுபடியும் யார் அவர்களுக்கும் ராஜாவாக்கினான் கண்ணன் தங்களுடைய பிரஜைகளான எங்களுக்கும் நீங்க வந்து கட்டளையிடணும் ஆகிய பண்ணணும் ஏாதி ஆத்தி மகாராஜானுடைய சாப்பத்தால் ஏயாத்தி மகாராஜா எவ்வளோ வம்சங்களுக்கு முன்னால் வந்தவன் அவருடைய சாப்பத்தால் யார் அவர்களான் எங்களுக்கு சிம்ஹாசனத்துக்கு அருகதிலாம் கொடுத்து சிம்ஹாசனத்தில் உட்காந்துக்கிறது அருகதிலாம் போடுத்து சிம்ஹாசனத்தில் ராஜ்யாபிஷேகம் பண்ணுறதுக்கு அருகதிலாம் போடுது அதுதான் முன்னால் சொன்னோம் ராஜ்யாபிஷேகம் கண்ணனுக்கு இல்லை கோவிந்த பட்டாபிஷேகம் ஆச்சுதான் ஒன்று தான் பட்டாபிஷேகம்னு சொன்னோம் அதனால் ராஜ்யாபிஷேகத்துக்கு பிரயோஜனெல்லாம் போடுத்து அதில் அருகதிலாம் போடுத்து அவனாக ஏற்றுனான் அது இருந்துட்டு போட்டோன்னு எடுத்துருந்தான் அதாவது ராமராஜ்யனா ராம சக்கரவர்த்தியாக இருந்தான் அது ஒரு பக்கம் கண்ணன் வந்து கை கட்டி வாய்ப்புத்தி இருக்கான் இந்த இவர்கள்ட்ட அதுதான் இன்னொரு பக்கம் பாண்டவர்களிட்ட இருந்தானே தர்மராஜர்கிட்ட இருந்தான் அதுதான் விஷயம் அப்போது அவனுடைய கண்ணனுடைய ஒரு சிறப்பு சிறப்பு நான் ஊழியன் விருத்தியன் சேவகன் அடியாள் உன் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு அப்படி நான் இருப்பேன் அப்படி இருக்கிற போது தேவர்கள் போன்றவரெல்லாம் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி கப்பம் கொடுப்பார்கள் அதேவர்களே கப்பம் கொடுக்குவோம் மற்ற மனுஷருக்கு கப்பம் கொடுக்குதுன்னு சொந்திருக்கு அதனால் உங்களை உலோகத்தை படைத்த கிருஷ்ணன் வந்து இப்படி கம்சனுடைய பயத்தால் வருத்தமடைந்து வியாக்குலம் ரொம்ப சோகம் மோகம் அடைந்தவர்களான ரொம்ப பயந்தென்றவர்களான அவர்களுக்கும் தேசாந்தரத்தை வாசத்தால் அவர்களை இழைச்சு போனவர்கள் அவர்கள் அவளை சேர்ந்தவர்கள் எல்லாம் எல்லாம் அவர்களெல்லாம் விரட்டார்கள் அவங்கள்ட்ட இந்த இது இடத்த புடுங்கிண்டு திரவுடியாஸ் நான் என்ன சொல்றேன் அதை உண்மை சொல்லணும் எல்லாத்தையும் புடுங்கிண்டு விரட்டிட்டார்கள் அப்படி விரட்டப்பட்ட பல வம்சங்கள் இருக்கு தேசாந்தரவாதத்தால் இழைச்சு போயிட்டார்கள் அதனால இருக்கக்கூடிய யாதவர்கள் விருஷ்டிகள் அந்தகர்கள் மதுக்கள் தாசார்கள் குரூரர்கள் இவர்கள்லாம் ஒவ்வொரு செட்ட அவங்களுடைய சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புள் எல்லாம் அவர்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் கண்ணனுடைய விஷ் விஷ்டிமம் சேர்ந்தவர்கள் அப்படி எல்லா விதமான ஞாத்திகள் பந்துக்கள் ஞாத்திகள் பந்துக்களும் எல்லா திக்குகளிலையும் எங்கெங்கெல்லாம் அவர்கள் வந்து ஓடி போயிட்டார்களோ விரட்டப்பட்டார்களோ எங்கெல்லாம் வசிக்கிறாரோ எல்லாரையும் வரவழைச்சி மரியாதை பண்ணி அவர்களை வந்து சமாதானப்படுத்தி மரியாதைப்படுத்தி அவர்களை வந்து தேத்தி அவர்களை ஆறுதல் சொல்லி பணத்தை கொடுத்தும் அவர்களுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்தும் திருப்தி பண்ணி அவர்களை கிரகங்களை கொடுத்தும் அவர்களை வந்து வசிக்க வசிக்கும்படி செய் அப்படி கண்ணன் வந்து அவர்களை வைத்தான் கண்ணன் வந்து பார்க்க போனால் கண்ணன் வந்து வாழ வைத்தான் பிரேமியன் அதை விடாமல் சொல்லுவார் அவர் வந்து இப்படி கண்ணன் வாழ வைத்தான் அவர்களை எல்லாரையும் வாழ வைத்தான் பார்ப்போம் ராஜனே அப்படின்னு சுகர் பிரம்மஷிகள் பரீட்சத்தை கொடுத்து சொல்கிறார் அன்பு பாசம் பிரியம் ஸ்நேகம் ஒன்று அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு வாத்சல்யம் அதில் வந்து மாட்டிண்டு அந்த பாசத்தில் மாட்டிண்டு கட்டுப்பட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுண்டு அந்த கண்ணீர் பெருக்கால த குழல் தழு தழுத்து போய் குழல் தழுத்து போய் கண்கள்லாம் அப்படி ஆனந்த கண்ணீரால் மறைக்க குரல் தழுதத்து போய் மயங்கி நின்று ஏற்கனவே மோ மோகத்தால் மாயையால் மா மயக்கப்பட்டு ஒன்றும் பேசாமல் இருந்தார்கள் தேவிக்கு வசூதேவர்கள் கண்ணனை அப்படியும் கண்ணனையும் பலராமனையும் ஆலிங்கனம் செய்து கொண்டோம் தேவிக்கை புத்தனான கிருஷ்ணன் இப்படி பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொன்னான் அவர்களை சந்தோஷப்படுத்தினான் அவர்களுக்கு பல குழுக்கள் uhm பல கோத்திரங்கள் பல வம்சங்கள் பல அந்த அப்படிப்பட்ட வம்சங்கள் யார் யார் அவர்கள் வந்து இவர்களுக்கு க இது கட்டியிருந்த கப்பம் கட்டியிருந்தாலும் அந்த கம்சனுக்கு அவர்களெல்லாம் வரவழிக்கணும் அப்போ என்ன பண்ணுறது மகாராஜனே நாங்களும் உங்களுடைய குடிமக்கள் தான் எங்களுக்கு யாத்தி மகாராஜம் சாப்பத்தால எது வம்சத்தினர் இந்த வந்து ராஜாபிஷேகம் பண்ணிக்க முடியாது அவர்கள் உட்கார முடியாது எதுவம் ஏற்கனவே பார்த்திருக்கோம் எங்க பார்த்தோம் அந்த ஒன்பது அவர் கந்தத்தில் இருபது இருபத்தி ஒண்ணு அந்த சாரி பதினெட்டு பத்தொன்பது பதினெட்டு பத்தொன்பது அத்தியாயத்தில் இது காண்பிக்கப்படுது மேலே பரப்பும் கிருஷ்ணா